மனதின் என்ன ஓட்டங்களை காற்றலைகளில் தவளவிடும் மகிழ்ச்சியை மனதின் என்ன ஓட்டங்களை காற்றலைகளில் கவிதையாய் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் விட்டு கொடுப்போம் விட்டுக் கொடுப்பது நீங்கள் என்றால் தோற்பது எதிரியாக இருக்கும் விட்டு கொடுப்பது விட்டு கொடுப்பது நீங்கள் என்றால் தோற்பது எதிரியாக இருக்கும் காய்ந்த ஓலையை பார்த்து சிரித்தது குருத்தோலை வாழ்க்கை ஒரு சக்கரம் என்று தெரியவில்லை இன்னும் கவிதைகள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள்